ஹதீஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லாஹர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலிஹ் அவர்கள் கழிப்பிடத்திற்கு சென்றார்கள் அப்போது மூன்று கற்களை கொண்டு வருமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள் நான் இரண்டு கற்களை பெற்றுக் மூன்றாவது கல்லை தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை ஒரு விட்டையை எடுத்துக் கற்களை எடுத்துக்கொண்டு விட்டையை எரிந்துவிட்டு இது அசுத்தமானது என கூறினார்கள்